भद्रं भद्रं स्थिरै ம் பேயா மேவிரம் பசேம்திரங்கை வாநூபி யசேம்தேவ் அங்கதா ஸ்வந்திரோ வுதிர்பூஷா விவே அரிஷ்டேமி ி மெய்யன்பர்களே ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி ஜெகன்மாதா புவனேஸ்வரி சத்குருநாதர் எல்லோரையும் வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டு முண்டக்கோபனிஷத்தினுடைய மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்வதற்கு முன்னால் முகவுரையாக சில விஷயங்களையெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறேன் அடிப்படையான முக்கியமான விஷயம் எப்போவும் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் மேலெழுந்தவாரியான ஒரு விஷயம் ஆன்மீக வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் ஜீவர்கள் பிரம்மன்கிற பாடத்தை பிறகு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதுப்போ ஆக நாம் ஜீவர்கள் ஜீவர்களாகிய நமக்கு எத்தனையோ சரீரங்கள் வந்து போகிறது ஜீவாத்மாவுக்கு புல்லாகி கூடாய் குழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படி எத்தனையோ ஷரீரங்கள் வருகிறது அநாதி அவித்யாவாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சாரச்சக்கரே விசித்திராபி கர்மகதி விசித்திராசு பசு பக்ஷி மிருகாதி யோனிஷு புனகா புனக அநேகதா ஜனித்வா நிறைய தடவை பசு பக்ஷி மிருகாதி யோனிஷு மறுபடியும் மறுபடியும் ஜனித்வா ஜனித்துவானா சரீரங்களை எடுத்துன்னு அர்த்தம் இந்த ஜீவன் எத்தனை சரீரம் எடுத்திருக்கிறாங்கிறது எண்ணி தொலையாது எடுத்த ஜனனம் எண்ணி தொலையாது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ அப்படி பாடியிருக்காங்க இதுதான் பேசிக் இதையே மறந்துட்டோம்னா பாடமெல்லாம் அவுட் ஆக இந்த ஜீவனுக்கு இந்த சரீரம் மனுஷரீரம் கிடச்சிருக்கு மனுஷ சரீரத்தினுடைய விசேஷம் என்னென்னு கேட்டால் ஞானசக்தி விவேகசக்தி ஜான சக்தி மனுஷனுக்கு மாத்திரம்தான் வாழ்க்கையில் சாய்ஸ்ன்னு சொல்கிற இந்த தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கு மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இப்போ இங்கே பசுமாடு இருக்கு இந்த பசுமாடு தன்னுடைய பால் எப்படி பயன்படும் அது தேர்ந்தெடுக்கிறத நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்னுடைய பால் டீக்கு தான் உபயோகப்படுத்தணும் என்னுடைய பாலை பகவானுடைய அபிஷேகத்துக்கு தான் கொடுக்கணும் என்னுடைய பாலை திரட்டி பால் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு பாடா தீர்மானம் பண்ணுறது மாட்டுக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கு சாய்ஸே கிடையாது பாலை கறக்க வேண்டியது அதோட அது கறக்கும் கன்று கொட்டிக்கு தரும் பாலை கறக்கும் அது நம்ம க கரந்தால் கறக்கும் பசுமாட்டுக்கோ நாய்க்கோ புலிக்கோ சிங்கத்துக்கோ எந்த சரீ அதுவும் ஜீவன் தான் ஞாபகம் வச்சுக்கணும் தென்னை மரமும் ஜீவன் தான் நவ நாவல் பழமரமும் ஜீவந்தான் வாழ வாழைமரமும் ஜீவன் தான் அதுக்குள்ள ஜீவன் இருக்கு அதுக்குள்ளே ஜீவன் இருந்து கொண்டு அந்த வாழைமர சரீரத்தை வைத்துக்கொண்டு அதில் இருக்கிற சுக்கதுக்கத்தை அனுபவிச்சுன்ட்ருக்கு அது எறும்புக்குள்ளே ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் அந்த எறும்பு சரீரத்தை வச்சுக்கிண்டு அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை அனுபவிச்சுருக்குது அதே மாதிரி இப்போ மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நான் இந்த சரீரம் இந்த ஜீவனுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது மற்ற சரீரங்களை இந்த சரீரந்தான் உபனிஷத் படிக்கிறது இந்த சரீரத்தில் தான் உபனிஷத் படிக்க முடியும் இந்த சரீரத்தில் இருந்து தான் டிவி பார்க்க முடியும் இந்த சரீரத்தில் இருந்து தான் அதர்மும் பண்ண முடியும் இந்த சரீரத்தில் இருந்து தான் தர்மமும் பண்ண முடியும் இந்த சரீரத்தில் தான் இந்தியாவில் கிரகஸ்தாசிரமத்திலையும் இருக்க முடியும் இந்த சரீரத்தில் தான் மற்ற நாடுகளில் கிரகஸ்தாசிரம்கிற கான்செப்டே இல்லாமலும் இருக்க முடியும் சந்யாசம் வாங்கவும் இந்த சரீரத்தினால்தான் முடியும் ஞானம் அடையிறதுக்கும் இந்த சரீரம் பிரம்ம ஜான பிராப்திக்கும் இந்த சரீரத்தில் இருந்தால் தான் ஜீவன் பிரம்மன்கிற ஞானத்தை அடைய முடியும் ஜீவன் மனுஷரீரத்தில் இருந்தால்தான் இந்த ஜீவன் தன்னை பிரம்மமாக தெரிந்து கொள்ள முடியும் வேறு சரீரத்தில் இருந்தால் தன்னை ஜீவனாக கூட புரிந்து கொள்ள முடியாது மற்ற சரீரத்துக்குள்ள இருந்தா நான் ஜீவன்கிற ஞானம் உண்டோ கிடையாது மனுஷரீரத்தை தவிர மற்ற சரீரத்துக்குள் இந்த ஜீவன் இருந்தால் அந்த நான் ஜீவனாக இருக்கிறேன் என்கின்ற ஞானத்தோடு இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்புறம் இந்த ஜீவனுடைய கத்தி என்னங்கிறத பத்தி விசாரம் பண்ண முடியுமா முடியாது இந்த சரீரத்தில் தான் நான் தேகமா பிரு தெ தெரிஞ்சிக்க இந்த சரீரத்தில் தான் முடியும் ஆகவே இந்த மனுஷரீரத்தினுடைய பிரபாவம் மகிமை என்னன்னு கேட்டால் ஆற்றல் இதை கொடுத்துருக்காரு பகவான் இந்த பகுத்தறிய கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் லட்சியம் லட்சியம் லட்சியம்னு ஒன்று எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அம்மா வந்து குழந்தைய பெற்று இவ்வளோ அதுலேருந்து ஆரம்பிப்போம் குழந்தையை பெற்றுக்கிறாள் அம்மா தான் ஆசைப்படுற இந்த குழந்தை நல்லா வளரணும்னு அம்மா ஆசைப்படாமல் பிறந்த உடனே கழுத்தை நடிச்சு கொண்டு எப்படி வளர்றது அம்மா நமக்கு இருக்கோ இல்லையோ அம்மாவுக்கு ஆசை இருக்கு தன்னுடைய குழந்தைய இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிற குழந்தைய ஆடு மாடுக்கெல்லாம் கூட அந்த எண்ணம் இருக்குங்கிறது வேறு விஷயம் இப்போ அதை பற்றி பேசலை மனுஷ சரீரத்தில் இருக்கிற குழந்தைய வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசை அம்மாவுக்கு சுவாபாவிகமாக இருக்குது அம்மாவுக்கும் மற்ற உயிர்களுக்கே இருக்கும் பொழுது அம்மாவுக்கு இருக்கிறத கேட்கணுமா என்ன இயல்பாகவே இருக்குது அம்மாவுக்கு இந்த சரீரத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்குது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்புறம் இந்த சரீரத்துக்கு என்ன சாப்பாடெல்லாம் கொடுத்து இதுக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த சரீரத்தை சம்ரக்னம் பண்ணி இதை வளர்க்கணுங்கிற ஆசையோடு அம்மா வளர்க்காங்க நமக்கு இருக்காதுன்னு தெரியல அந்த வயசில் அந்த வயசில் நான் வளரணும் நான் சாப்பிடணும் அப்படின்னா சா சாப்பிடவே மாட்டம் உறண்டு பிடிப்போம் நமக்கு அதெல்லாம் வந்து விவேகமாவாக சாப்பிட்றோம் அந்த நேரத்தில் மாட்டேன்னு சொல்கிறதும் விவேகமாக மாட்டு சாப்பிடணுங்கிறதும் விவேகமாக ஒன்றுமே தெரியாது குழந்தையாக இருக்கிற போது அப்புறம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஒரு ஆசை மாத்திரம் வர்றது என்னதுன்னா எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஏற்படுது ஜானாத்தி என்னெல்லாம் நம்மளை சுற்றி என்ன இருக்குது இது யார் சிரிக்கிறோம் பார்த்து பார்த்து அம்மாவை பார்த்து பார்த்து சிரிக்கிறோம் அம்மா நம்மளை பார்த்துருக்கேன் நம்ம கிரு கிழப்பையை பார்த்துருக்கேன் அம்மாவை பார்த்து சிரிக்க இப்படி தான் இருக்குது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அதெல்லாம் மறந்து போச்சு ஞாபகப்படுத்துகிறேன் அப்போ இந்த குழந்தையானது தன்னை சுற்றி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது அது சுபாவமாகவே அந்த இச்சை இருக்குது இந்த சரீரத்தில் சுபாவமாகவே இந்த எச்சரிக்கு தன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது எல்லாம் கேட்கல சொல்லி கொடுக்குறாங்க இது முருகன் படம் இதுதான் முருகன் சுவாமி இதுதான் மீனாட்சி நான் நல்லதாகவே சொல்கிறேன் ஷாருக்கான் எல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து இதுதான் வந்து மீனாட்சி இதுதான் காமாட்சி இதுதான் விஷாலாட்சி இதுதான் அன்னபூர்ணி இதுதான் பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சிவபெருமான் இவர் மகாவிஷ்ணு இவர் கிருஷ்ணர் இவர் ராமர் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கே ஒரு சம்ஸ்காரமானும் எடுத்த உடனே இதான் பாரு இந்த ஆக்ட்ரஸு இந்த ஆக்டர்ன்னு சொல்லித்தரதா என்ன அதுக்கே வீட்டை சுற்றி வீட்டில் வச்சுருக்கிற படங்கள்லேருந்தே இந்த சம்ஸ்காரம் ஆரம்பிக்கிறது நம்ம தேசத்தில் அது ஒரு தர்மம் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் எல்லாம் இன்னெல்லாமோ நிறைய விஷயம் இருக்கு சொல்ல ஆரம்பித்தா பெருசாக ஆகிடும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து மந்திரம் ஆரம்பிக்கிறது குழந்தை பிறந்தவொடனே தொப்புள் கொடியை அறுக்கிறதே கணவன் தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதுக்கே மந்திரம் அம்மாவோட வயத்திலேருந்து இந்த குழந்தை வெளியில் வந்தவுடனே தொப்புள் கொடியை அறுக்கிறதுக்கு ஒரு விசேஷமான மந்திரம் அந்த மந்திரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய பூமியில் வைக்கிறதுக்கு மந்திரம் அப்புறம் அந்த குழந்தைய பார்த்து நீ சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்கிறது எடுத்த வேதோசி வேதோசி வேதோசி அது ஒரு சம்ஸ்காரம் அப்புறம் அம்மா கிட்ட பால் கொடுக்குற போது வலது மார்பில் குடிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இடது மார்பில் குடிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இதெல்லாம் எந்த தேசத்துலேயும் பார்க்க முடியாது இந்த நாட்டில் தான் பார்க்க அதுவும் பிராமண சமூகத்தில் விசேஷமாக இருக்குது ஒரு சில பிராமணர்கள் ஏதோ கடைப்பிடிச்சுன்னு இருக்காங்க நிறைய பேர் அதையும் விட்டாச்சு அதானே இப்போ கல்வி அமைப்பு எப்படின்னா பிராமணனை மிலேச்சனாக்கும் கல்வி சூத்ரன் கூட நான் சொல்ல மாட்டேன் சூத்ரன் கூட விசேஷமானது பிராமணனை மலேச்சனாக்கிற படிப்பு தான் இப்போ படிக்கிறாங்க பிராமணனை சூத்திரனாக்குற படிப்புன்னா ரொம்ப மரியாதையாக போய்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஜாதியே இல்லாமல் பண்ணுற படிப்பு தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நான் ஜாதியை வந்து புரிஞ்சிக்காத படிப்பு தானே இது ஜாதியை பற்றி ஜாதினா என்னங்கிற ஞானமே இல்லாத படிப்பு தான் இது ஜாதி அபிமானம் இருக்கிறவனுக்கும் ஜாதி ஞானம் கிடையாது ஜாதி அபிமானம் இருக்கிறவங்க கூட ஜாதியை பற்றின ஞானத்தோடைய ஜாதியோடு இருக்கான் அந்த ஞானத்தோட யாரும் கிடையாது ஏதோ தாத்தா இந்த ஜாதின்னார் நான் இந்த ஜாதியில் இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் சம்ஸ்க இந்த குழந்தையை வளர்க்குற விஷயத்தில் ஆரம்பித்தேன் அம்மா வந்து இப்படி சொல்கிறா அப்புறம் நமக்கு சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும் நமக்கு லட்சியம் முதல்ல என்னென்னா விளையாடுறதுதான் லட்சியம் முதல் லட்சியம் என்ன கிளுகிழப்பையை பார்த்துட்டே இருக்கிறது லட்சியம் விளையாட்டு பொம்மைகளோடு இருக்கிறது தான் நமக்கு லட்சியம் அப்புறம் லட்சியம் பாலஸ்தாவத்து கிரீடா சக்தகா தருணஸ்தாவத்து தருணி சக்தகா அப்புறம் நமக்குன்னு லட்சியங்கள்லாம் ஆரம்பிக்கிறது நம்ம லட்சியம் சரியில்லைன்னு அம்மா அப்பா தீர்மானம் பண்ணி படிக்கணுங்கிறாங்க நமக்கு படிக்கிறதுல என்ன ஆசையாகவாக இருக்குது படி படி படி நச்சு எடுக்கிறாங்க நமக்கோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் ஆசையாக இருக்குது விளையாடணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க படிக்கிற படிக்க என்ன இதை அப்படியே ஒரு வழியாக உப்பேற்றி அவங்க வற்புறுத்தலால் படிச்சு கிடிச்சு வரும்போது கொஞ்சம் ஒரு லெவல் வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறோம் என் பிஏ படித்தேங்கிறான் அதை படித்தேங்கிறான் இதை படித்தேங்கிறான் நமக்கும் கொஞ்சம் வருது இல்லையா நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வந்து ஆமாம் ஆமாம் நானும் அதை படித்தேன்னு சொல்லணும் இதை படித்தேன்னு சொல்லணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்தேன்னு சொல்லணும் அப்படின் சொல்லி நமக்கு கொஞ்சம் படிக்கணுங்கிற லட்சியம் ஒரு மெச்சூரிட்டி வந்தால் வருது ஆரம்பத்தில் இல்லை ஸ்கூலுக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் இருக்கே எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பில் சுயமாகவே ருச்சி கிடையாது நம்ம தான் என்ன பண்ணுறோம் அந்த இதை படிக்கணும் படித்தால் தான் வாழ்க்கை இல்லை அப்படின்லாம் சொல்லி நீ மண்டு மூடம் அப்படின்லாம் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் திட்டி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினப்புறமோ இந்த திட்டம்லாம் வாங்கிட்டு தொண்ணூற்றி ஒம்பது பெரிய படிப்புன்னு நினச்சிடுட்டியா நீ அப்பவும் திருப்தி இல்லாமல் ஃபஷ் அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ ஒரு வழியாக படித்து கிடித்து வரும்போது பியர் பிரஷனுங்கிற பாருங்கள் அந்த சுற்றி இருக்கிறவங்களுடைய அழுத்தம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தினுடைய அழுத்தத்தினால என்ன பண்ணுறோம் கொஞ்சம் படித்து கிடித்து மேலே வர்றோம் அப்போ நமக்கு படிக்கணுங்கிற ஆசை வருது அப்புறம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்களெல்லாம் பார்க்குறோம் காரை பார்க்குறோம் வீட்டை பார்க்குறோம் டிவியை பார்க்குறோம் ஃப்ரிட்ஜை பார்க்குறோம் செல்போனை பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்க பார்க்க இதெல்லாம் நானும் வாங்கணும் நானும் அனுபவிக்கணுங்கிற ஆசை லட்சியம் தானே இல்லை ஆசைப்படுறோம் அது லட்சியமாக லட்சியம்னா என்ன அர்த்தம் ஆசைப்பட்டு அதை அடையணும்னு நினைக்கிறது தானே லட்சியம் ஜானாதி இச்சதி எத்தத்தை அப்படின்னு பொதுவாக சொல்றோம் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி தெரிஞ்சுக்கிறோம் ஆசைப்படுறோம் அதை அடையறதுக்காக வேலை அப்போ என்ன ஆகிறதுனா அதை அடையணும்னு ஆசைப்பட்டு அதை அடையிறோம் அதை லட்சியமாக வச்சுக்கிறோம் நம்ம பொருளை எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் எனக்கு லட்சியம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா வேலை கிடைக்கணும் வேலை லட்சியம் வேலையில் லட்சியம் என்ன வேலை பார்க்குறது லட்சியம் இல்லை சம்பளம் லட்சியம் வேலையில் வேலை பார்க்குறது லட்சியங்கிறது என்னென்னா வழி இல்லாமல் வேலை பார்க்குறான் வேலை பார்க்கலனா சம்பளம் கிடைக்காதேன்னு வேலை பார்க்குறான் வேலை பார்த்தா நல்லதுன்னு நினச்சிட்டா வேலை பார்க்குறான் நல்லா வேலை பார்க்குறவங்க கூட எதுக்காக வேலை பார்க்குறாங்க நல்லா வேலை பார்த்தா நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி சம்பளம் வந்து லட்சியமாக இருக்குது அந்த சம்பளத்துக்கு வேறு வேலை என்ன வேலை இருக்குதுன்னா நிறைய பொருள் எல்லாம் சுற்றி சுற்றி இருக்குது ஆக லட்சியமெல்லாம் இருக்குது இது எத்தனை வயசு வரைக்கும் இருக்குது இந்த லட்சியம் எத்தனை வயசு வரைக்கும் இருக்குன்னா முடிக்க முடியல சுவாமி இது ஒரு தொடர் அலைகள் ஓய்வதில்லை பயணங்கள் முடிவதில்லை இது ஒரு தொடர் கதையாக இருக்குது இன்றைக்கி நேற்றுக்காக போராடுறேன் பிறந்ததுலேருந்து ஒரே போராட்டமும் போராட்டம் இதோ வரப்போகிறது சந்தோஷம் இதோ வரப்போகிறது இதோ வரப்போகிறது அடைஞ்சாச்சு ஆனந்தம் நிறைவு வரப்போகுறது அப்படின்னு ஒன்று அடைஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்தில் சந்தோஷம் போயிடு ஏதோ கிடச்சிது இந்த டிவி வந்தால் சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன் அது இப்போ என்ன ஆயிடுத்துன்னா அது சரியாக ஓடணுமேங்கிற கவலையாக இருக்குது அடிக்கடி எஸ்கலேட்டர் மாதிரி மேலேங்கிழமை போகிறது இது அது வாங்கிட்டு வந்தோன்னே அங்கே போட்டுற பார்க்குறப்போ சரியாக இருந்து இங்கே வந்தோடனே சரியா இல்லைன்னா அதுக்கிட்ட கூப்பிடு வன்ட்டா அங்கே வேறே நீ ஒழுங்காக சர்வீஸ் பண்ணுவியா நிஜமாக கொடுவோம் அவன் எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவான் நீ வாரண்டி என்ன என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு நீ இருந்தால் தானே என்ன வேணாலும் வாங்கிக்கோப்பா எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நம்மளும் எல்லாம் வரப்போகிறது போக போகிறதுன்னு நினச்சிருக்கோம் ஓ லைஃப் ஸ்ட்ரகுளோ ஸ்ட்ரகிள் போராட்டமோ போராட்டம் இந்த இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது நமக்கு தோ என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் ஒன்றுத்துலேயே நமக்கு சந்தோஷம் வரமாட்டேங்கிறது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த காவல்துறை அங்கே கோவில்கள் ப்ரோக்ராம் பெரிய விசேஷம் நடந்த மீனாட்சி கல்யாணம்னா அங்கங்கே ஒரு கவுண்டர் வச்சுருப்பான் சரியாகவே உருப்படியாங்க ஒரு ஆள் இருக்க மாட்டான் பேருக்கு இருக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா கேட்டிருக்கேன் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம் அங்கங்கே நீங்கள் போனீங்கன்னா வள்ளுவள்ளுன்னு விழுவான் என்னத்துக்கு உனக்கு உதவி செய்யறது ஏயா சும்மா போட்டு வச்சிருக்கிறதுக்காக வந்துடுறத உனக்கு அறிவில்லை நீயே பண்ணிக்கவும் நம்ம ஊரில் அப்படி அங்கெல்லாம் அப்படி இல்லை வெளிநாட்டிலலாம் அப்படி இல்லை போன உடனே ரொம்ப அழகாக சிரிப்பான் சிரிக்கிறதுக்கு கற்று கொடுத்துருக்கான் அவனுக்கு எப்படி சிரிக்கணும் எப்படி பேசணும் நீங்கள் ரொம்ப இரிட்டேஷனோடு போனால் கூட அவனுக்கு தெரியும் இவன் ரொம்ப எரிச்சலோடு பெட்டியே காணாமல் போயிடுது ஃப்ளைட்டில் வச்சுங்களேன் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போகிறவனுக்கு பெட்டி காணாமல் போகிறதுங்கிறது எனக்கும் இருக்குது நிறைய பேர் இருக்குது முடிஞ்சு வந்த என்ன இருக்குன்னு அவன் என்ன பண்ணியிருப்பான் நம்ம வந்து அஞ்சு பெட்டி ஏற்றினான் அவன் ஏற்றுகிறபோது இப்படின் இவனை பழி வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருப்பான் இன்னும் மூணு ப்ளைட்டு கெடுத்து தான் வரும் அடுத்தது தான் வரும் இது அங்கே போய் இறங்கினவொடனே பெட்டியை காணோம் காணோம்னு அவனு சொல்லுவான் இப்போ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து அங்கே அந்த ஊரில் நடக்கும் நம்ம ஊரில் அப்படி நடக்காது பெட்டி போச்சுன்னா போனது தான் பரஹஸ்த கதம் கதம் உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் கிடைக்கும் அங்கே நிச்சயமாக புண்ணியம் வேலை பெரும்பாலும் புண்ணியந்தான் வேலை செய்யும் இதெல்லாம் எதுக்கு கதை சொல்கிறேன்னா அந்த மாதிரி வேத சாஸ்திரங்கள் மகான்கள் ராமகிருஷ்ண மட்டம் சின்மையா மிஷன் எல்லாருமே மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறது எல்லா மட்டங்களும் என்ன சொல்கிறது இவங்களாம் உண்மையாக உதவி செய்கிறேங்கிறாங்க இல்லையா இயக்கங்கள்லாம் நிறைய இருக்குது டிவைன் லைஃப் சொசைட்டியோ அமிர்தானந்தமையோ சத்யசாயி பாபாவோ இப்படிலாம் நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு போ நானாக சொல்கிறேன் கற்பனைக்காக சொல்கிறேன் அங்கே எங்கே போர்டு வச்சுருக்காங்களான்னு கேட்காதிங்க எந்த அமைப்புள்ள நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக அமைப்புகளும் நாங்களும் உங்களுக்கு உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் இதில் தான் வந்து சேர வேண்டும் என்று உங்களை வற்புறுத்தப் நீங்கள் விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அது மாதிரி இந்த வேத மாதா இருக்காளே தாய் வேத தாய் நான் சதுர்வேதி மங்கலம் எத்தனை ஊருக்கு தெரியுமோ தமிழ்நாட்டில் சதுர்வேதி மங்களம் இப்போ கூட பார்த்தேன் அந்த ரூட்டில் புதுக்கோட்டையிலேருந்து அந்த மணப்பாறை விராலிமலை போகிற வழியில் சதுர்வேதி மங்கலம் ஒரு ஊர் இருக்குது பார்த்தேன் அங்கே திருப்பெருந்தூர போகிற ஊரில் நாலு குடி அப்படின்னு ஒரு ஊர் தயான்சாமி ஊர்கிட்ட மஞ்சக்குடிக்கிட்ட இருக்குது நாலு வேத கொடி அப்படி எங்கே பார்த்தாலும் வேதம் சிறந்த தமிழ்நாடு இந்த வேதம் என்ன பண்ணுகிறதுன்னா நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா நீங்களாக முயற்சி பண்ணுறீங்க சின்ன வயசுலேருந்து பணம் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் டெக்கான் கிரானிக்கல் அது படித்தேன் நான் எதேச்சியாக படித்தேன் அதில் ஒரு நியூஸ் இருபத்தேழு வயசு பையன் கணபதி சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு அவனுக்கு பேர் அந்த பையன் வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் ஏதோ ஒரு ஜாபில் இருந்திருக்கான் ஜாப்பு போயிடுச்சு அந்த ஊரில் நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை திடீர் திடீர்னு ஆளே மாறிடுவான் இங்கே வந்து அன்னைக்கும் உட்காந்து சம்பளம் கொடுக்குறதுக்குன்னே ஒரு முதலாளி இருந்துகிட்டு இருப்பார் வேலை செய்யாமல் வாங்குறதுக்குன்னே இருந்துகிட்டு இருப்பான் அப்படியே பரம்பரை நாசமாக போயிட்டே இருக்கும் அதுதான் நம்ம ஊர் பழக்கம் அங்கே அப்படி இல்லை சரியாக வரலன்னா எல்லாம் மாறி போய்டும் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க கணபதி சந்தான கிருஷ்ணனுக்கு ஜாபு போயிடுது ஆதரிப்பார் இல்லை வழி இல்லை வீடு போச்சு வாகனம் போச்சு எல்லாம் போயிடுத்து பைத்தியம் பிடிச்சி போச்சு சம்ஸ்காரம் இல்லை பிராமண பையன் சம்ஸ்காரம் இல்லாத ஏதோ பேருக்கு இருக்கிற அந்த பையன் என்ன பண்ணான்னா அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குது ரிவர் இருக்குது மேலே ஏறுக்கு உச்சி செத்து போயிட்டான் உச்சி உச்சுங்கிறோமே ஏன்னா என்ன அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அது அதை பற்றி கதையெல்லாம் தெரியாது பேரை போட்டு போட்டுட்டான் அப்படியா யாராவது கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டோம்ட்டு போலீஸ்காரம் போட்டுட்டான் இப்போ இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க தானாக முயற்சி பண்ணுற போது ஒரே ஸ்ட்ரகிள் ஆனால் அது என்ன செக்கு மாதிரி சுற்றின் இருக்கோமே தவிர கிடைக்கிறதில்ல வேதம் சொல்லுகிறது நான் உங்களுக்கு உபகாரம் பண்ணுறேன் அப்படின்னு உடனே அதுவும் சொல்கிறது நான் திணிக்க மாட்டேன் எச்சேச்எசி தத்தாக்குர் நான் உங்கள்கிட்ட எதையுமே திணிக்க மாட்டேன் நீயே போராடின் உனக்கு நான் வேணால் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமான்னு நான் கேட்குறேன் அவ்வளவுதான் நீ என்னுடைய உதவியை நாடினால் நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் என்னுடைய உதவிகளை உன் நான் திணிக்க நான் விரும்பவில்லை என்னை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று யார் சொல்லுகிறார் ஜெகன்மாதா வேதமாதா பிரச்சோதய்தி பவனே வேதம் சொல்லுகிறது ஸ்துதோமய வரதா வேதமாத்தா பிரச்சோதய்தி பவனே த்விஜாத்தா ஆயு பிளிவியம் திரவிணம் பிரம்ம வர்ச்சம் மகியம் த்வா பிரஜா திரமலோகம் மகானாராயண வேதமாதா காயத்ரி ஆனவள் என்னால் ஸ்தோத்திரிக்கப்படுகிறாள் ஸ்துதோமயா வே வரதா வேத மாதா வரதா வேத மாதா நான் விரும்புகின்றவைகளையெல்லாம் எனக்கு அழுளுகின்ற வேதமாதா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே திஜாதா நல்ல சம்ஸ்காரம் உள்ள பரம்பரையில் வரகின்றவனை நல்ல வாழ்க்கையிலேயே அவள் தூண்டி கொண்டிருக்கிறாள் சத்யம் வத தர்மஞ்சரா என்று உபதேசம் பண்ணி பண்ணி ஏஷ ஆதேசா என்று சொல்லி அவள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறாள் அந்த வேத மாதா ஆகவே நமக்கு வேதம் உபகாரம் பண்ணுறது என்ன உபகாரம் பண்ணுறது நீ படுற கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுற இது இந்த லட்சியத்தை அடையிறதுக்காக கஷ்டப்படுற அது இன்னும் ஒரு கோணத்தில் சொல்லலாம் எல்லாருக்கும் என்ன லட்சியம்ங்கிறது சுருக்கமாக சொல்லணும் பஸ்வாதிபிஷ்ட அவிசேஷாத் என்று சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தில் அத்தியாச பாஷ்யத்தில் சொல்கிறார் எல்லா உயிர்களுக்கும் சாமான்யமாக இருக்கிறது என்னன்னா துக்கம் கூடாது சுகமே சர்வதா பூயா துக்கம் மாபூத் கதாச்சன இத்தீச்சே சர்வசாமான்யே பசுமாடு என்ன பண்ணுறது தடியை எடுத்துட்டு போனால் ஓடுறது புல்லை காமிச்சா வர்றது இதுதான் உதாரணம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதே மாதிரி எல்லா உயிர்களுமே என்ன பண்ணுகிறதுன்னா எல்லாருமே துக்கத்திலேருந்து விலகிறதுக்கும் ஆனந்தத்தை அடைகிறதுக்கும் தான் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் நீங்கள் என்ன அடைஞ்சாலும் சரி இது எப்படி புரியறதுன்னா வாழ்க்கையில் நாம் விரும்புவது ஆனந்தந்தான் உண்மையான லட்சியம் வேறு எதுவுமே நமக்கு லட்சியம் கிடையாது வீடு லட்சியமாக ஆனந்தம் லட்சியமாக மனைவி லட்சியமாக ஆனந்தன் லட்சியமாக குழந்தை லட்சியமாக ஆனந்தன் லட்சியமாக சாம்பியன் ஆகிறது லட்சியமாக ஆனந்தன் லட்சியமாக அப்படின்னு இந்த கேட்டுட்டே வந்தா ஆனந்தம் தான் லட்சியம்னு புரியும் எப்படின்னா எது வந்து எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குறதோ அப்போ தான் அதோட நான் இருப்பேன் எது ஆனந்தத்தை கொடுக்காதோ அதை விட்டு நான் ஓடிடுவேன் இப்போ இந்த ஆசிரமமே எனக்கு ஆனந்தத்தை கொடுக்காம துக்கத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க என்ன நினைப்பேன் ஆசிரமத்தை தூக்கி போட்டு விடணும்னு நினைப்பேன் இந்த ஆசிரமம் ஒரே போராட்டமாக இருக்குது எல்லாரையும் மேய்ச்சி கட்டுறதே பெரிய வேலையாக இருக்குது யாருக்கு வேணும் இந்த ஆசிரமம் ஆசிரமம் ஆனந்தம் கொடுத்தா ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணுவேன் ஆசிரமம் எனக்கு துக்கத்தை கொடுத்தா ஆசிரமத்தை தூக்கி போட்டு போட்டு நான் வெளியில போயிடுவேன் விவாகரத்து எல்லாம் இது என்ன தெரிகிறது வச்சுப்பேன் ஆனந்தம் கொடுக்கலாம் வஸ்துவ வேண்டாம்னு சொல்லிடுவேன் இப்போ நீங்களே என்னென்ன ஆசிரமத்துக்கு வந்தால் உங்களுக்கு ஆனந்தமாக இருந்தால் இருப்பீங்க இல்லை இங்கே விழுந்து விழுந்தால் ரொம்ப துக்கமாக இருந்தால் என்ன பண்ணுறது ஓட வேண்டியதான் உங்களுக்கும் அதே கரு நான் படுத்தி எடுத்தேன்னு வச்சுங்களேன் எல்லாரும் இந்த ஹாலில் இப்போ உட்கார்ந்துருக்குள்ள இன்னைக்கு சாப்பாடு கிடையாது ஏகாதசி எல்லாரும் விஷ்ணு சகஸாமத்தை இருபத்தி நாலு தடவை சொல்லலாம்னு சொல்கிறேன்னு நாங்கள் இதுக்காக வந்தோம் உபனிஷத்து கிளாஸ் கேட்கலாம் வந்தோம் விஷ்ணு சாஸ்திராமம் நாங்கள் போய் பெருமாள் கோயிலை சொல்லிப்போம் எங்களுக்கு எதாவது சாப்பாடையும் போட்டு உபனிஷத்து கிளாஸ் மாத்திரம் உருப்படியாக நடத்துங்கன்னு சொல்லுவோம் நான் அதுக்குன்னு வந்திருக்கேன் நீங்கள் அது இன்றைக்கி பண்ண போகிறதுனு சொன்னால் எல்லோரும் உபனிஷத்து கிளாம்புக்கு வர்றதுன்னா முதல்ல ஒரு மூணு நாளைக்கு சித்த சுத்தி கேம்ப் அதுக்கப்புறம்தான் கேம்ப் ஆரம்பிக்கும்னு சொன்னால் என்ன பண்ணுறதுண்ணா வந்தன்னைக்கே ஆரம்பிச்சு விடணும் இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் எதை அடைய விரும்பினாலும் நாம் உண்மையில் அடைய விரும்புவது அதை அல்ல நாம் ஆனந்தத்தை தான் விரும்புகிறோம் த்ரூ வீடு மூலமாக என்ன விரும்புகிறோம் ஆனந்தத்தை விரும்புகிறோம் மனைவி குழந்தைகள் மூலமாக ஆனந்தத்தை விரும்புகிறோம் ஆக நம்முடைய உண்மையான லட்சியம் என்பது வீடா குழந்தையா மனைவியா ஆனந்தமா அப்படின்னா உண்மையான லட்சியம் ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை நம்ம போராடிண்டே இருக்கோம் ஆனந்தம் வரும் வரும் வரும் வரும்னு பேரு எழுதி போட்டிருக்கோம் ஆனந்தமாக இருங்கள்ன்னு எழுதி போட்டிருக்கோம் ஆனந்தமாக வாருங்கள் ஆனந்தமாக இருங்கள் ஆனந்தமாக போங்கள் ஆனந்தம் ஆனந்தம் போட்டு வச்சுருக்கோம் ஆனந்த ஆனந்தத்துக்கு மனிதன் உண்மையாக என்ன சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டாலே போகிறோம் முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் நகர்ந்துடணும் ஆனந்தமாக சௌக்கியந்தானே ஒன்று ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஏன் புண்ணியத்தில் நீ இப்படி ஆனந்தமாக இருக்க முடியும் ஓம் புண்ணியம் தகராறு அதனால தான் உனக்கு துக்கமாக இருக்குது ஏன் புண்ணியத்தில் நீ ஆனந்தமாக இருக்க முடியாது ஒரு உபச்சாரமாக வேணால் சொல்லி வைக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புண்ணியம் பண்ணிவிட்டால் ஒருத்தர் ஒருத்தர் ஆனந்தமாக இருக்கலான்னு சொல்லலாம் ஆக ஆனந்தத்தை நம்ம விரும்புகிறோம் ஆனால் ஆனந்தம் நமக்கு கை நழுவி போயிட்டு எண்பத்தஞ்சி வயசு தாத்தா சொல்கிறார் என்னமோ வாழ்ந்துவிட்டேன் இன்னும் பிரயோஜனம் இல்லை அவருக்கு பத்து கோடி சொத்து இருக்குது ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன போங்கோ நினச்சதெல்லாம் முழுக்க நடக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ அவன் வருத்தப்பட்டு அழுகிறாரு அவன் எதுக்கு கூட ஒன்றுமே இல்லை பைசா வாழ்நாள் முழுக்க தரித்திரனாவே வாழ்ந்துருக்கான் இன்னொருத்தன் அவனுக்கும் இதே கதை தான் இல்லாத வரைக்கும் ஞானாதேவ சித்தியத்தகானு சாஸ்திரமே சொல்கிறது ஆனால் அது அவர்களுக்கு இல்லாததினால கிடைக்கிறதே இல்லை இப்போ உபநிஷத்து வேதங்கள்லாம் என்ன சொல்கிறது நான் உனக்கு உபகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா நான் வேத மாத்தாவை சரணாகதி பண்ணுறேன் என்னுடைய பிரயத்தனமெல்லாம் ஒன்றும் இல்லை நான் முதல்ல வேதத்தை ஒத்துக்கலை மகான்களை ஒத்துக்க நிறைய பேர் ஊரில் எல்லா இயக்கத்துலையும் இருக்காங்களான்னு எத்தனை தான் அமைப்புகள்லாம் இருக்குது எல்லா ஆன்மீக அமைப்புகள் ஏராளமாக இருக்குது எல்லா அமைப்புகள்லேயும் சேராதவங்க மெஜாரிட்டியா அமைப்புகளில் இருக்கிறவங்க மெஜாரிட்டியா நீங்கள் சொல்ல வேண்ட இது என்ன பெரிய க்வி அது எதுலேயும் சேராமல் வெடிஞ்செழிந்தால் எப்போ பார்த்தாலும் இதுக்கே உழைச்சி கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வேதம் என்ன சொல்கிறது உனக்கு நான் உபகாரம் பண்ணுறேன் நீ எந்த ஒரு ஆனந்தத்தை நீ அடையணும்னு நினைக்கிறையோ அதுக்கு நான் உபகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் சரின்னு சொன்னதுக்கு பிறகு வேதம் என்ன பண்ணுறது ஒரு ஒரு கோணத்தில் ஒரு மாதிரி சொல்லுவோம் சொன்னதே பல கோணத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வேதம் என்ன சொல்கிறது நீ விரும்புகிற ஆனந்தத்துக்கு ரெண்டு இடம் இருக்குன்னு சொல்கிறத அப்படி தானே நீ ஆனந்தத்தை விரும்புகிறாய் இது ஒத்துருட்டம் நம்ம வந்து யாருக்கும் இதில் சாய்ஸே இல்லை நீ துக்கத்தை விரும்புகிறாய்ன்னு யாரும் சொல்லவும் மாட்டான் யாரும் நான் துக்கத்தை விரும்புகிறேன்னு சொல்ல ஒருவேளை துக்கத்தை விரும்புகிறேன்னு ஒருத்தன் விரும்பினான்னு சொன்னால் அந்த துக்கம் அவனுக்கு ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும் இல்லாட்டி இருக்க முடியாது எப்படி இருக்க முடியும் ஒருத்தர் வந்து மலை ஏறணுங்கிறார் இப்படி இருக்குது செங்குத்தா எனக்கு மலை ஏறுவது ஆனந்தமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னு நமக்கு பிளைன் தரையில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறவ அவன் இப்படி ஏறுறதுல அவனுக்கு ஆனந்தமாக இருக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த துக்கம் நமக்கு அது அவனுக்கு அது ஆனந்தமாக இருக்குது எது இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் சுக துக்கத்துக்கு லட்சணமே அதுதான் எது பிடிக்குமோ அது சுகம் எது பிடிக்காதோ அது துக்கம் பொதுவான லக்ஷணம் அதுதான் எது இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் இப்போ ஆனந்தத்தை சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ஆனந்தம் வந்து ரெண்டு விதமான ஆனந்தம் இருக்குது அப்படின்னு முதல்ல பேசுகிறேன் என்ன ஆனந்தம் ரெண்டு விதமான ஆனந்தம்னா ஆனந்தம் வெளியிலிருந்து வர்ற ஆனந்தம் புற இன்பம் சொல்லலாம் பாஹ்யானந்தா அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் பேர் பிரசித்தமான பேர் விஷய ஆனந்தா ஆனந்தத்துக்கு சோர் எதுன்னு சொல்கிறது சாஸ்திரம் நமக்கு ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கா ஆமாமான்னு நம்மளும் மண்டையாட்டுறோம் அஸ்வதாஜி கோதாயி தனதாயி அஸ்வதாயின்னா என்ன அர்த்தம் குதிரையை தருகிறவள் கோதாயி பசுமாட்டத்தை தருகிறவள் தனதாயி பணத்தை கொடுக்கிறவள் மகாதனே எல்லா செல்வங்களும் உடையவளே அப்படின்னு லட்சுமி ஸ்தோத் பண்றான் அஸ்வதாஜி மகாதனே தனம் மே ஜுஷதாம் எனக்கு செல்வத்தை கொடுத்து என்னை போற்று எப்படி இருக்கு பருவம் கடவுள் நம்மளை போற்றணும் தனம் மே ஜுஷதாம் தேவி நான் விரும்புகின்றவற்றையெல்லாம் அடைவதற்காக எனக்கு செல்வத்தை எனக்கு கொடுத்து என்னை போற்றுவாயாக செல்வ போற்றுவாயேனா என்ன அர்த்தம் அனுகிரகம் பண்ணுவாயாக விஷதாம்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் அனுகிரகம் செய்வாயாக அப்போ விஷயம் விஷயானந்தம்னு இதுக்கு பேர் விஷயானந்தம்னா என்ன அர்த்தம் வெளியிலேருந்து வர்ற ஆனந்தம் டிவி ஃப்ரிட்ஜு எல்லாம் நீங்கள் போட்டு ஏசி எல்லாத்துலேயும் வந்து வர ஆனந்தம் அதுக்கு நான் உபாதம் சொல்கிறேங்கிறது பாருங்கலே வேதம் ஏற்கனவே நம்ம வந்து அதுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கோம் நீ கஷ்டப்படாமல் நீ விஷயானந்த அனுபவிக்கிறதுக்கு நான் வழி சொலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது முதல்ல அப்படி தான் சொல்லணும் வேதமும் எல்லா விளம்பரமும் அப்படி தான் கொடுக்குறான் அந்த விசிறி இந்த விசிறியை ஒரு கதை சொல்லுவாங்க இந்த விசிறியை விசிறி பிஞ்சே போகாதுன்னா நான் இந்த விசிறி ஒரு ரூபா விசிறி இந்த விசிறி பிஞ்சே போகாது எந்த சூழ்நிலையும் பியாது அப்படின்னு சொன்னான் இவன் கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே இப்படின்னா பிசு பிஞ்சு அவன் வந்து கேட்டான் இவன் அவனை கூப்பிட்டு கேட்டான் என்னப்பா நீ தானே இந்த விசிறி ஒரு நாளும் பிஞ்சு போகாது ரொம்ப உறுதியாக இருக்கும்னு சொன்னியே நீ அங்கே போகிறதுக்குள்ளே இது பிஞ்சு போச்சேன்னா நீங்கள் எப்படி விசிறுனீங்கன்னா இப்படி எடுத்து விசிறுனா அப்படி பண்ணக்கூடாது இப்படி வச்சின்னு மூஞ்சிட்டான் அப்படி பண்ணியான இது பிரியாது இப்போ வேதமும் என்ன சொல்லுகிறது நம்ம எந்த ஒரு ஆனந்தத்தை விரும்புகிறோமோ அந்த ஆனந்தத்தை வேதமே என்ன சொல்லுகிறது தரேன் நான் உனக்கு அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஷயானந்தத்தை பற்றி பேசுகிறேன் ஆனால் இந்த விஷயானந்தத்தை பற்றின அறிவை கொடுக்கறது போராட்டது இங்கே இருக்கிறதை நம்ம நினச்சுன்ட்ருக்கோம் இங்கே இருக்கிற நம்ம தெரிஞ்ச சாமான் தான் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் இனி ஜப்பானில் புதுசு புதுசாக என்னெல்லாமோ வந்து வீட்டில் இருக்கிற வெளியிலெல்லாம் தண்ணி அதுவே ஊற்றிடும் அதுவே சமைச்சிடும் அதே மைக்ரோ ஓவனில் எல்லாம் எடுத்து அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலை பார்த்தா உங்களுக்கு அதுக்கு ஆசை வரும் அது இன்னும் வரலை டெலிஷாப்பெல்லாம் பார்க்கறது உண்டு இல்லையா நீங்கள்லாம் அந்த டெலிவிஷன்லேயே எல்லாம் வந்துடும் எல்லாம் ஆன்லைன் வர்த்தகிறானு இப்போ எல்லாம் மிஷினே எல்லாம் செய்யும் அதெல்லாம் நம்ம பார்க்கலை இப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னா புதுசு புதுசாக இன்னும் விஷயங்களை எல்லாம் சொல்கிறது சொர்க்கம் இருக்குப்பா அங்கே போனால் வந்து கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அத்புதமாக இந்த சங்கீ இந்த சங்கீதமாக இது கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி அங்கே அற்புதமான சங்கீதம் இருக்கும் இங்கெல்லாம் டான்ஸாக இது குண்டு மாமி நின்றுட்டே இருக்க அப்படி இப்படி கால வைக்கிறாள் இது ஒரு டான்ஸு அங்கே போ இளமையே மாறாத ரம்பா ஊர்வசி திரோத்தமா மேனகா எல்லோரும் அங்கே இருக்கு அங்கே டான்ஸ் பார்க்கலாம் இப்படின்னு வேதம் நமக்கு இருக்கிற ஆசை இன்னும் வேறு என்னது முறுக்கி விடுறதுன்னா அங்கே போகலாம் அங்கே வேறு ஆனந்தம் இருக்குது சொர்க்கமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வேதம் விஷயானந்தத்தை பற்றி ஏற்கனவே நமக்கு ஸ்வாவமாக ஆனந்தம் அந்த விஷயானந்தத்தில் ருச்சி இருக்குது வேதம் வேறு என்ன சொல்லுகிறது இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு அதுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் நிறைய இருக்குது நான் இதை பற்றி ரொம்ப கதை சொன்னால் டைம் ஆகிடும் நான் வந்து முண்டகோபுரிஷத்தை ஆரம்பிக்கணும் மொட்டை அடிக்கணும் அது அதுக்கு முன்னால் நான் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன நேரம் தெரிஞ்ச விஷயம்தானே வேதம் வேறு அதெல்லாம் வேறு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் உபாயமெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறது தர்மமான நிறைய கர்மங்கள் எல்லாம் சொல்லித்தருது எல்லோருமே அதானே சொல்கிறாங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மகிட்ட வந்து சாமியை ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லித் தரீங்களா அது சொல்லித் தருவிங்களா இது சொல்லித்தரீங்களா தான் கேட்குறாங்க நமக்கு உபநிஷம் தெரியும்னு அவங்களுக்கும் தெரியாது நான் வேறு பாப்புலர் ஆகிட்டேன் கர்மகாண்ட சுவாமியெல்லாம் பாப்புலர் ஆகிட்டேன் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்றாங்க இந்த ஹோமத்துக்கு கூப்பிட்றாங்க அதுக்கு இதுக்கு கூப்பிடுறாங்க உபநிஷத் தெரியும்னே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ரெண்டும் தெரிஞ்சதுனால இந்த வம்பு நிறைய சாமியார்களுக்கு அது இந்த அந்த இன்னொரு போர்ஷன் தெரிகிறது இல்லை அதனால் என்னாச்சுன்னா நமக்கு இந்த வாசனை போக மாட்டேங்கிறது ஆகையினால அதை சொல்லிவிட்றோம் அதை பண்ணலாம் இதில் சொல்லியிருக்கு அது ஏன்னா தெ தெஞ்சது சொல்லித்தானே ஆகணும் அது சௌரியமாகவும் இருக்குது எல்லோருக்கும் உபாயம் சொல்கிறதுக்கு அப்போ விஷயானந்தத்தை வேதம் உபதேசம் பண்ணுகிறது விஷயானந்தத்துக்கு வழி சொல்லித்தரது தர்மமாக பண்ணினால் இதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் மற்றபடி அதர்மமாக சம்பாதித்து கடைப்பிடிக்கிறது அந்த சுகத்தை காட்டிலும் இதை கொஞ்சம் கூடமாக கிடைக்கும் கொஞ்சம் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறது ஆனாலும் முழுமையான நிலையானது இல்லை அது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது விஷயானந்தம் வந்து இருந்தால் தான் ஏசி இருந்தால் தான் சுகம் மனைவி இருந்தால் தான் சுகம் அதுவோ எப்படி இருக்குதுன்னா அதை அது இருந்தால் தான் எனக்கு சுகம் அது இல்லைன்னா எனக்கு துக்கம் ஃபேன் ஓடலைன்னா எனக்கு துக்கம் வெளிச்சம் போயிடுத்துனா எனக்கு துக்கம் அது கண்டிஷனுங்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் என்னென்னா அது வந்து என்ன தந்திரம் பரதந்திரம் அதை சார்ந்துருக்கு அதுவோ அனித்தியமாக இருக்குது அப்புறம் இன்னொரு ஆனந்தத்தை சொல்கிறது உபனிஷத்து வேதம் சொல்கிறது இன்னொரு ஆனந்தம் உள்ளே வச்சுருக்கேன் ஒரு ஸ்பெஷல் ஆனந்தம் அந்த ஆனந்தத்துக்கு என்ன பண்ணணும்னா இதெல்லாம் விடணும் எல்லாத்தையும் விடுவோம் முதல்ல வை உன் கா உன் நகையெல்லாம் கேட்டி வை உன்னோட சொத்து இத்து எல்லாத்தையும் கேட்டி வை எனக்கு இல்லை கேட்டி வை மாதிரி எல்லாத்தையும் கட்டி அதெல்லாம் அது என்ன சொல்கிறது வேத பூர்வம் முழுக்க வேத வேதத்தை பிரிக்க போகிறோம் இதெல்லாம் என்ன அப்புறம் விளக்கி சொல்கிறேன் வேதத்தினுடைய ஒரு பகுதி என்ன சொல்லுகிறது எல்லாத்தையும் அசம்பாதி சம்பா அக்வசிஷனுங்கிறாங்க ஆங்கிலத்தில் அக்வசிஷன் எல்லாத்தையும் வந்து வந்து சரி சரி சரி சமானாக சேர்த்து சேர்த்து டப்பா டப்பாவாக வச்சு உள்ளுக்குள்ளே பூட்டி பூட்டி வை அதுதான் அப்படின்னா தான் உனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதியாக இருக்குது நம்ம ஒரு வீடு இருக்குது நம்ம இப்போ இங்கே கேம்ப் முடிஞ்சால் வீட்டுக்கு போயிடலாங்கிற நம்பிக்கை இருக்குது பிளாட்ஃபார்மாக இருக்குது நமக்கு வீட்டுக்கு போயிடலாம் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும் ஒன்றும் கவலை இல்லை எல்லாம் நம்பிக்கையெல்லாம் நிறைய இருக்கு ஆ இது சரி சரின்னு சொல்லுகிறது ஒரு வேதத்தோட ஒரு அம்சம் நம்ம வாழ்க்கையோடய சுவாவத்தை புரிஞ்சு பேசுகிறது வேதம் ஆனால் வேதத்தோட லட்சியம் வேறு ஆனால் இன்னொரு ஆனந்தம் உள்ளே வச்சுருக்கேன் அது கொஞ்சம் விசேஷமான ஆனந்தம் அந்த ஆனந்தம் எதுலேருந்து வர்றது தெரியுமோன்னு இந்த ஆனந்தம் இங்கேருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது அந்த ஆனந்தம் என்னென்னா அது உள்ளேயே இருக்குது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்காக வேதம் விஷயானந்தத்தை பற்றி பேசி விஷயானந்தத்தை அடையிறதுக்கான வழிகளையும் சொல்லி கொடுத்து கடைசியில் விஷயானந்தத்தோட தோஷத்தையும் நமக்கு புரிய வச்சுவிடும் இது வேதத்தினுடைய ஒரு அம்சம் வேறு ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்ன சொல்கிறதுனா ஆனந்தத்துக்கு சோர்ஸ் எங்கே இருக்குன்னா நீ ஆனந்தத்துக்கு சோர்ஸ் ஆனந்தம் வந்து உங்ககிட்டேயே இருக்கு அப்புறம் நான் நீ ஆனந்தம் தான் சொல்ல மாட்டேன் ஆனந்தம் உங்கிட்டயே இருக்குது நீ வெளியிலிருந்து ஆனந்தத்தை நீ தேடின்னு இருக்க ஆனா ஆனந்தம் தேடின்னு இருக்கு அதுலேருந்து வர ஆனந்தம் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு அதுக்கு பேர் என்ன ஆனந்தம்னா ஆத்மானந்தா முதல் ஆனந்தம் என்னது விஷயானந்தம் இன்னொரு ஆனந்தம் என்னது ஆத்மானந்தம் இந்த ஆத்மானந்தத்தையும் விஷயானந்தத்தையும் ஒப்பிட்டு பார்க்கறது ஸ்ரேய்ட பிரேயஷ்ட மனுஷமேதா கட்டோபனிஷத் சொல்றது அந்நேயோன்ய துதைவ்ரேயா உபே நானே புருஷம் சினிதா இப்ப ரெண்டு ஆனந்தம் இருக்குப்பா விஷயானந்தம் ஆத்மானந்தம் இருக்கு விஷயானந்தத்தை அடையறத்துக்கும் நான் உபாயம் சொல்லித்தரேன் ஆத்மானந்த அடையறத்துக்கும் உபாயம் சொல்லித்தரேன் ஆத்மானந்தத்துக்கும் விஷயானந்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா இது பரதந்திரானந்தம் எது விஷயானந்தம் அது இருந்தா தான் அது எப்போ ஒரே மாதிரி இருக்கும் பண்ணின மாதிரியே இருப்பாளா மனி மனைவியும் கணவனும் வந்து அணை நம்ம ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோ பார்த்தா இன்னமும் மாறி இருக்கே அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அப்படி இல்லாமல் இருந்தால் அதிசயம் ஏன்னா அன்று கண்டை திரும்பியனே இருக்கும் அது கண்டி நம்ம தான் என்ன மேக்கப் எல்லாம் பண்ணி பார்க்குறோம் அது ஓரளவுக்கு அப்புறம் எல்லாம் தொங்குறது என்ன பண்ண முடியும் இப்போ இதிலேருந்து என்ன தெரியறது விஷயானந்தம் வந்து என்ன சொல்கிறது அது சார்ந்து இருக்கிறது விஷயானந்தம்ங்கிறது நம்மை புறத்தே சார்ந்திருக்கும்படி செய்வது சார்ந்திருப்பதோ மாற்றங்களுக்குட்பட்டது நிலையற்றது மாற்றங்களுக்குரியது நிலையற்று அப்படி பரவாயில்லை மனைவி அழகாக இல்லாட்டம் பரவாயில்ல சமைச்சாவது போட்டுருக்காள் நான் சொல்லு உதாரணத்துக்காக சொல்லி சமைச்சாவது போட்டுருக்காளே அப்படின்னா இல்லை அவளும் செத்து போயிட்டான்னா என்னாரு சாப்பாட்டுக்கு நான் கணவனுக்கோ மனைவிக்கோ நான் மாற்றி சொல்கிறேன் நான் இதுக்காக சொல் நாங்கள்லாம் அந்த குரூப்பில் இருக்கிறதுனால அப்படி பேசுகிறோம் அது என்ன நான் அவள் மாற்றங்களுக்கு உட்பட்டவள் அவளுக்கும் வியாதி வரும் அவளுக்கும் கஷ்டங்கள்லாம் வரும் அவளும் ஒரு நாள் இறந்து போவாள் மனைவியோ என்ன மிஞ்சனும் இல்லாட்டி திரி மிஞ்சனும்னா விளக்கு எரியிறபோது சில சமயம் திரி தீந்து போய் விளக்கு அணுஞ்சிடும் இல்லாட்டி எண்ணெய் தீஞ்சு போய் விளக்கு அணைஞ்சிடும் நீங்களும் நானும் எப்படி தான் இருக்க போகிறோமோன்னு கவலையே வேண்டாம் ஏதோ ஒன்றும் மிஞ்சும் அவங்க வந்து கவலை நீங்கள் முதல்ல போயிட்டால் நான் என்ன ஆகிறது நான் முதல்ல போயிட்டால் நீங்கள் என்ன ஆகிங்கன்னு அது நடக்க போகிறது நினச்சி இப்போவே கவலை என்றைக்கே ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது வேறு வழியே இல்லை அதுக்கு இப்போ இருந்து தயாராக இருக்கணும் எதுக்கு சொல்கிறேன் அது கண்டிஷன் சொல்கிறேன் அது வந்து சார்ந்திருப்பது விஷயானந்தம் சார்ந்திருக்கிறது என்ன சொல்கிறது அதுக்கு பரதந்திர ஆனந்தம்னு அது மாத்திரம் இல்லை அது வந்து என்ன சொல்கிறது சவிகார சவிக்கார ஆனந்தம் மாற்றங்களை கொடு கொடுக்கக்கூடியது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அது மாத்திரமல்ல அது இன்னொன்று என்னென்னா அனித்யானந்தா நித்தியானந்தம் இல்லை அந்த ஆனந்தம் நிலச்சிருக்காது ஆத்மானந்தமும் எப்படி இருக்குன்னா எதையும் சார்ந்திராத ஆனந்தம் கேவல ஆனந்தம் கைவல்ல ஆனந்தம் ஸ்வதந்திர ஆனந்தம் அப்புறம் என்னது நிர்வீக்காரம் மாறாத ஆனந்தம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை மாறாத ஆனந்தம் அது மாத்திரமில்லை நித்தியானந்தம் சதானந்தம் பூர்ணானந்தம் எல்லாம் போட்டு இது ரெண்டும் இது ரெண்டுக்கு இருக்கலாம் மந்திரத்திலே வரப்போகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஆக இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை வேதம் சொல்லுகிறது வேதமே ஆனந்தத்தை இரண்டாக பிரிக்கிறது விஷயானந்தம் ஆத்மானந்தம்னு ஏன் நிறைய பேர் இந்த இப்படி ஆத்மா எதையும் சார்ந்துடாமல் நித்தியமான நிர்வீகாரமான ஆனந்தத்தை யாரும் விரும்புகிறதில்லையே ஏன்னா நிறைய பேர் இந்த குரூப்லேயே இருக்கிறதுனால புரியுறதோ ஒருத்தன் என்ன சொன்னாங்களா வந்து பகவான் சொன்னாரான் ஒருத்தனுக்கு பத இதுதான் சொர்க்கம் இதுதான் நரகம் நரகத்தை காமிச்ச நரகத்தில் ஒரு பதினஞ்சு பேர் இருந்தான் சொர்க்கத்தை பார்த்தா ஒருத்தனுமே இல்லை நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியாண்ணா புரியதா நரகத்தில் பதினஞ்சு பேர் இருந்தான் சொர்க்கத்தில் ஒருத்தருமே இல்லை இங்கே போனால் ஆளே கிடையாது நீ மாத்திரம் தனியாக இருக்கும் நீயே தனியாக எல்லாத்தையும் பார்த்து நீ தனியாக இருக்கும் இங்கே இருக்கியா நரகத்தில் அங்கே ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கு ஆனால் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கு ஆள் இருக்கு கம்பெனி இருக்கு நமக்கு எப்போவுமே என்ன பண்ணுறதுன்னா இங்கே போனால் எதாவது பேச துணைக்கு ஆள் இருக்கு எங்கள் ஒருத்தவ இங்கே என்னதுக்கு யார் போகிறது அப்போ எதை சூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சுவாமி இந்த உபநிஷத்து நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா சுவாமியெல்லாம் பார்த்தா இதாக இருக்குது உங்களுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை தாத்தா இல்லை பாட்டி இல்லை சொந்தக்காரங்க யாருமே இல்லை என் கூட சேர்ற யார் நான் சொல்லி கொடுத்துருங்கோ புரியுதா என்ன சுவாமியும் பண்ணுறது இப்படி கூப்பிட்டு வச்சு கழுத்திருக்கிறீங்களே என்ன அப்போ நரகத்தை மனுஷனுக்கு அதுதான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்குது நான் சொல்ல ஆரம்பித்த பெருசாக அதாவது எல்லோரும் கஷ்டத்துலேயே இருந்தாங்கன்னா நமக்கும் கஷ்டம் இருந்து நமக்கு இருக்கிற கஷ்டம் இன்னொருத்தருக்கும் இருக்கணும் இருந்தால் நமக்கு சந்தோஷம் ஏன்னு கேட்டால் நமக்கு மாத்திரம் கேட்க ஜோக்காக சொல்கிறேன் இங்கே இருக்கும் யாரும் தப்பாக இருக்கக்கூடாது இப்போ அந்த பக்கத்தில் மூணு வீடு இருக்குது இந்த பக்கத்தில் இருக்குது இந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட்டு போய்டுறது ஜோக்காசம் சீரியஸாக தப்பாக இருந்துச்சுக்காய்ங்க நீங்கள் யார் அந்த பக்கம் கரண்ட் போய்டுறது காலம்புரை சொல்கிறார் எட்டு மணிக்கு போனால் மத்தியானம் நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் கரண்ட் வரமாட்டேங்கிறாங்க மூணு வீட்டில் அந்த வீட்டுக்கு ஜென்ரேட்டர் லைன் கொடுக்கல இங்கே வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் ஜென்ரேட்டர் யாரோ புண்ணியாத்மா கொடுத்துருக்காரு ஜென்ரேட்டர் ஓடுறது அப்போ என்ன அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கா என்னது ஜென்ரேட்டர் இல்லாம இருந்து நல்லா இருக்கும் இங்கே ஜென்ரேட்டர் இல்லாமல் அங்கேயும் கஷ்டம் இருக்கு நமக்கும் கஷ்டம் இருக்குன்னா அங்கே சந்தோஷமா இருக்கும் நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னா தாங்க முடியாது அதனால என்ன கஷ்டத்தை எல்லாரும் சேர்ந்து அனுபவிச்சா அது கஷ்டமாக இருந்தா கூட எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கின்றிருக்கும் இது கஷ்டம் எப்படி இருக்குது பாருங்க விசித்திரமா இருக்குது வாழ்க்கையே அதனால் யாரும் வந்து கிருஷ்ணரே சொல்கிறார் காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மனுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா நல்லா அத்தியாயத்தில் சொல்கிறார் எல்லாரும் விஷயானந்தத்தை தான் விரும்புகிறாங்க அதனால்தான் வேத பூர்வம் பெருஷாக வேதாந்தம் ரொம்ப சின்னது கம்பேர் பண்ணி பார்த்தா பிரிருகதாரணி உபனிஷத்தில் நீங்க நினைக்க கூடாது ஒப்பிட்டு பார்த்தா விஷயானந்தத்தை பற்றி உபதேசிக்கிற பாகங்களையும் ஆத்மானந்தத்தை உபதேசிக்கிற வேத கருத்துக்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அதனுடைய வால்யூம்தான் பெருசு ஏன்னா நமக்கு விஷய ஆசைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம் ஏராளம் முடிவில்லை ஆசைக்கு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளிடணும் கடல் மீதியிலே ஆணை செலவே நினைவர் வாருங்க இந்த ரிலையன்ஸ் குரூப் இருக்க எல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது இப்போ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு வந்துரு எல்லா பிஸ்னஸ்லையும் இறங்கிவிட்டான் அவள் வந்து அவர் கட்டியிருக்கார் தனியாக ஒரு பங்களா கட்டியிருக்கார் வீடு கட்டியிருக்காரு மூவாயிரத்தி அறநூறு கோடியும் என்ன அவரோட வீடு ரிலையன்ஸு அம்பானியோட வீடு எல்லா பிஸ்னஸ்லேயும் இறங்கிவிட்டாங்க அதாவது பணக்காரனே பணக்காரன் ஆயிட்டு இருந்தால் ஏழை இன்னைக்கு பணக்காரனாக இருக்குது அது என்னன்னா நம்ம எல்லாம் நம்ம சிஸ்டமே பொலிட்டிக்கல் இது எல்லாம் ஜனநாயகம்னு பேரே தவிர என்னவோ மாதிரி போயிட்டுருக்குது அப்போது இதுக்கு வந்து எப்போவுமே என்ன ஆறுதுன்னா விஷயானந்ததுக்கு தான் ஜனங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் பகவான் அதை தான் சொல்கிறார் அந்தவத்து பலம் தேஷாம் தத் பவத்யல்பேதசாம் யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபுதந்தி காமாத்மான ஜென்ம கர்ம பலப்பிரதாம் வேதமே வழியும் சொல்லி கொடுத்துட்டு வேதமே நிந்தனையும் பண்ணுது அப்போ வேதத்தை வேதத்தை ஒத்துக்கிறோமா மற்ற சாஸ்திரம் மாதிரி இல்லை வேதம் என்ன பண்ணுகிறது விஷயானந்தத்துக்கு வழியும் சொல்லி கொடுக்கறது விஷயானந்தத்தினுடைய குணத்தையும் சொல்லுகிறது விஷயானந்தத்தினுடைய தோஷத்தையும் சொல்லுகிறது நீங்கள் உபநிஷத்தில் அது பார்க்க போகிறீங்க விஷயானந்தத்தினுடைய வ விஷயானந்தத்துக்கு வழியும் சொல்லுகிறது சுவாபாவிகி அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறது சுவாபாவிகை பிரவருத்தின்னா என்ன அர்த்தம் இயற்கையாகவே புலநின்பங்களில் நாட்டம் நமக்கு இருக்கிறது அதை வேதம் என்ன பண்ணுகிறது கொஞ்சம் மெருகேற்றுகிறது சொல்லலாம் அதை கொஞ்சம் மெருகேற்றுகிறது சரி இப்போ ஆத்மானந்தம் விஷயானந்தம் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது இந்த வேதம் வழி என்ன சொல்லுகிறதுனா இந்த ஆத்மானந்தத்தை அடையணும்னு சொன்ன அதுக்கு நீ வந்து இதுக்கு முதல்ல சேர்க்கணும் இதுக்கு எல்லாத்தையும் விடணும் சந்நியாசம் பண்ணணும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அப்போத்தான் இது கிடைக்கும் இந்த ஆனந்தம் வேணும்னா அந்த ஆனந்தத்தை நீ விடணும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா கிருஷ்ணர் வழியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஆ விஷயானந்தத்தை விடாமலேயே ஆத்மானந்த அடையலுக்கு தான் நீங்களாம் வைப்பு வந்துருக்கீங்க நாங்களும் பரவாயில்லைன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாரும் சந்யாசம் பண்ணா தான் இந்த ஆசிரமத்துக்கு வரலாம் வேதானந்தம் சொல்லித்திருவேன் நானும் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் இங்கேயும் வந்தால் எல்லாம் விஷயானந்தத்துக்கு பிராதானியம் கொடு கொஞ்சம் மினிமம் வேணும் தேவைப்படும் இப்போ இந்த ஆத்மானந்தத்தை அடையிறதுக்கு என்ன வழின்னா விஷயானந்தம் ஆத்மானந்தம் இப்போ நம்ம வேதத்துக்கே போயிடுவோம் வேதந்தான் நமக்கு உபகாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு வேதத்துக்கிட்டே நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் வேதம் என்ன பண்ணிச்சுன்னா நீ வந்து சத்தியம் வத தர்மஞ்சரன் மா பிரமத நீ வந்து தேவ பித்திரும் நமதித்தவியம் மாதேவோவ பித்திருவோவியதேவோபவ அதிதேவோவ எல்லாம் சொல்லி என்ன பண்ணுகிறது ந பசிய புத்தம் பசிய நீ வந்து புத்தனை பாக்கலாம் பௌத்தனை பாக்கலாம் இதெல்லாம் தர்மத்தை கடைப்பிடி குவநேவேகர்மாணி ஜிஜீவிஷேச்சு சமா அது வேதம் என்ன பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறது விஷயானந்தத்தை நீ மாத்திரம் அனுபவிக்கணும்னு நினைக்காதே நிறைய பேர் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் அதனால் தர்மமாக அனுபவி தர்மத்தை சேர்க்கிறது நிறைய பேருக்கு உலகத்தில் தர்மமாக முக்கியம் தர்மத்தை எப்படியோ பணம் சம்பாதிச்சா போகும்னு நினைக்கிறானே தவிர சேர்த்து சேர்த்து வைக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது ஒரு ஒரு வியாதி இந்த பணம் ரொம்ப ரொம்ப சேர்த்து வைக்கிற வைக்க என்ன ஆகுதுன்னா அது ஒரு அளவுக்கு மேலே வியாதியாக மாறிடுது ஒரு ஸ்லோகமே இருக்கு அதான தோஷேன பவேத் தரிதிர தாரித்ய தோஷேன கரோதி பாப்பம் பாப்பாத் அவசியம் நரக்கம் பிரயாத்தி புனர்தரி புனரேவ பாபி ஸ்லோகம் சா ஸ்ட்ராங்கான ஸ்லோகம் அது அதாவது தன்னுடைய செல்வத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதவன் தரினனாக ஆவான் அப்படி சொல்லு அதான தோஷேன பவேத் தரித்ரஹா அதானம்னா என்ன அர்த்தம் தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்ளாதவன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பாதவன் பரோபகாரம் பண்ணாதவன் தன்னுடைய செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாதவன் என்னாவான்னா அவன் வறுமையில் வாடுவான் பாருங்க செல்வந்தனை பார்த்து சொல்றது நிறைய செல்வம் இருக்கு செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாதவன் வறுமையில் உழலுவான் அதான தோஷேன பவேத் தரித்ரஹா தாரித்ய தோஷேன கரோதி பாபம் வறுமை வந்தால் புண்ணியமாக பண்ணத்தோனோ வறுமையிலிருந்து மீளத்துக்கு பாவம் செய்வான் தாரித்ய தோஷேன கரோத்தி பாபம் சரி பாபம் வந்துன்னா என்ன ஆகும்னா பாப்பாது அவசியம் நரக்கம் பிரயாத்தி பாபத்தினால என்ன ஆகுவான் நரகத்துக்கு போவான் அப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் பிறப்பானா மறுபடியும் பிறப்பான் மறுபடியும் தருத்ரணாவே பிறப்பான் அப்போது என்ன பாவம் பண்ணுவான் திரும்ப திரும்ப தருத்ரணா பிறந்து பிறந்து பாவம் பண்ணி பண்ணி கீழே போயின்ட்டுருப்பான் அதோகத்திங்கிறது இல்லை ஓரளவுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் செல்வமும் அப்படி செல்வத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வந்து ஸ்ரீஹின்னு ஒரு பேர் ஸ்ரீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீமான் ஸ்ரீமதி திருவாளர் திருவாட்டி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஸ்ரீங்கிறது சம்ஸ்கிருதத்தில் தமிழ் அப்படி இல்லை சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம் இன்னொன்று விஷம்னு அர்த்தம் சிவபெருமானுடைய சிவபெருமானுக்கு பேர் ஸ்ரீகண்டன் நீலகண்டன் சொல்கிறோம் இல்லையா நீலக்ரீவஹா ஸ்ரீகண்டகா ஸ்ரீனா விஷத்தை கழுத்திலே வைத்திருப்பவர் அப்படின்னு பேர் ஸ்ரீகண்டன் தத்வார்த்தமெல்லாம் சொல்லலைண்ணா இல்லை செல்வம் வந்து கவனமாக இல்லைன்னா விஷமாகவும் மாறக்கூடிய சக்தி படைத்தது இப்போ எதுக்கு சொல்றேன்னா நீ இந்த செல்வத்தையே நாடி விஷயத்தானந்தத்திலே இருந்தியான ஆத்மானந்தத்தை நீ அனுபவிக்க முடியாது எனக்கு அந்த ஆத்மானந்தம் வேணுமேன்னா ஆத்மானந்தத்தில் இச்சை வருது ஆத்மே ஆத்மானந்தத்தில் இச்சை ஏற்படுறது கே கொஞ்சம் நாளாக நாளாக இந்த வேதத்தோட மகிமை என்னாகிறதுனா போறும் சுவாமி எல்லாம் பார்த்துட்டோம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த ஆத்மானந்தந்தம் தான் வேணுங்கிற போது சரி உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து விடட்டுமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இப்போவே நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா மடத்தில் என்ன நான் ரொம்ப யோசிக்கணும் நானே வெளியில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் என்ன நீ சேர்த்துக்கிறியான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது கஷ்டம் அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது உடனே விட்டுவிடாது இல்லை கொஞ்சம் இருந்து பக்குவம் அடைஞ்ச பிறகு விடலாம் எடுத்த உடனே இப்போ உனக்கு ருச்சி வந்திருக்கு காரணம் என்னென்னா உன நீ பண்ணின புண்ணியம் நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின புண்ணியம் நீ உனக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாம் தெரிகிறது அனித்தியம் அசுகம் லோக்கம் எல்லாம் வந்து நிலை இல்லாதது துன்பம் இன்பம் தர்ற மாதிரி துன்பத்தையே கொடுக்கக்கூடிய சக்தியுடையதாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது நீ கொஞ்ச நாளைக்கு அதுலேயே இரு ஆனால் ஒன்று நீ இத்தனை நாளாக பண்ணின புண்ணியத்தை விஷயானந்தத்தை அடையிறதுக்காக இத்தனை நாளாக நீ புண்ணியம் பண்ண நீ என்ன பண்ணுற ஆத்மானந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நாள் இன்னும் புண்ணியத்தை பண்ணு ஏன்னா ஆத்மானந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி வேணும் சாதன சதுஷ்டைய சம்பத்தின்னு ஒன்று அந்த சாதன சதுஷ்டையை சம்பத்தி உறுதியாக வரணும் சம்பத்தி சாதன சதுஷ்டைய சம்பத்தி சம்பத்தினால் என்ன அர்த்தம் ரிச்னஸ்னு அர்த்தம் நல்லா இருக்கணும் அது சும்மா வேக ஏதோ சாமியார் நீ வந்துடுவேன் அப்புறம் பழையபடி உனக்கு ஆசையெல்லாம் வரும் அப்புறம் உனக்கும் கஷ்டம் சாமிக்கும் கஷ்டம் தண்ணி பாம்பு தவடை கதையை ஆகிடும் அதனால் நீ என்ன பண்ணுற பேசாமல் அங்கேயே இருந்து உருப்படியாக கர்மத்தை பண்ணு ஆனால் அந்த கர்மத்தோட லட்சியத்தை மாற்றிவிடும் இதுவரைக்கும் நீ சகாம கர்மம் பண்ணினேன் இனிமே நீ நிஷ்காம கர்மம் பண்ணு வேதாந்தம் படிக்கிறதுக்காக கொஞ்ச நாள் கர்மம் பண்ணு அப்புறம் உனக்கு தகுதி வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க விடலாம் வேத பூர்வம் முழுக்க என்னது கர்ம பிரதானம் அங்கே இன்னும் கூட சொல்லலாம் வேதபூர்வம் வேதபூர்வம்னா வேதத்தினுடைய முற்பகுதி ரொம்ப நேரம் கழிச்சு தெரியலன்னு சொல்லிட்டாதிங்க வேத வேதத்தை வேதத்துக்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறோம் வேதம் ரெண்டாக பிரிக்கிறது வேதபூர்வம் வேதாந்தம் வேதபூர்வம் விஷயானந்தத்தை பற்றி பேசுகிறது விஷயானந்தத்துக்கான உபாயத்தை பற்றி பேசுகிறது சொல்லப்போனால் உபாயத்தை பற்றி தான் பேசுது ஆத்மானந்தத்தை பற்றி வேதாந்தம் உபதேசம் இன்னுகிறது ஆத்மானந்தத்துக்கான உபாயத்தையும் சொல்லி கொடுக்குறது இந்த வேத பூர்வத்திலிருந்து நம்ம வேதாந்தத்துக்கு வரும்போது வேதபூர்வம் முழுக்க முழுக்க கர்ம பிரதானம் அங்கேயும் விசாரம் உண்டு கர்ம விச்சாரம் பண்ணுவோம் கர்மாவை பண்ணுவோம் எப் ஹவு டு பிளானிங் ஒர்க்கிங் பிளானிங் ஒர்க்கிங் அங்கேயும் அதே மாதிரி வேத பூர்வத்தில் வேத வார்த்தையெல்லாம் படிக்கணும் மீமாசை பண்ணணும் பூர்வ மீமாம்சை இந்த ஹோமத்தை எப்படி பண்ணணும் அந்த பூஜையை எப்படி பண்ணணும் அங்கேயும் விச்சாரம் இருக்குது ஆனால் அங்கே விசாரம் ப்ளஸ் கர்மா அதுக்கப்புறந்தான் அங்கே பலன் இதெல்லாம் நான் வகுப்புலேயே சொல்ல போகிறேன் இங்கே அப்படி இல்லை இங்கே ஞான காண்டம்னு விசாரமே பிரயோஜனம் அங்கே விசாரமும் வேணும் அனுஷ்டானமும் வேணும் அப்போ தான் அங்கே பிரயோஜனம் விசாரமும் வேதபூர்வ விசாரகா வேதபூர்வ தர்ம அனுஷ்டானம் அப்புறம்தான் அங்கே பிரயோஜனம் இங்கே அப்படி இல்லை விசாரமே தான் இங்கே கர்மமே வேலை இல்லை விசாரமே கர்மம்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் விசாரத்தை கர்மமாக சொல்கிறது பரவாயில்லை விசாரம் மாத்தம் தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன விசாரம் பண்றோம்னா ஏதோ கொஞ்சம் விசாரம் பண்றதுக்கு சக்திக்காக ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷா ஸ்நானம் பிக்ஷா விசாரா ஸ்நானம் பிக்ஷா விசாரா இங்கே ஒன்று கர்மாவே கிடையாது ஒரு அனுஷ்டானமும் கிடையாது தர்மானுஷ்டானமே இங்கே கிடையாது சர்வ தர்மான் பரித்தேஜ்ய இங்கே விசாரகா விசாரகா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன பிரம்மசூத்திரம் நாலு பேஜ் நகர்த்தினா பிரம்மசூத்திரம் நாலு பேஜ் நகுந்தது அப்புறம் என்னாச்சுன்னா உபனிஷத்தை படித்தேன் கீதையை படித்தேன் பிரம்மசூத்திரம் கீ உபனிஷத்து கீதை இதெல்லாம் சாஸ்திர விஷயங்கள் ஆத்மானந்தத்தை பற்றி பேசுகிறது அது விசாரப்பிரதானம் விசாரமே முக்கியம் இங்கே விசாரம் அனுஷ்டானம் பிரயோஜனம் அங்கே விசாரமே பிரயோஜனம் விசாரமே பிரயோஜனம் எங்கே வேதாந்தத்தில் விசாரமே பிரயோஜனம் வேத பூர்வத்தில் விசாரமே கிடையாது தெரிஞ்சுன சொர்க்கத்தை பற்றி விசாரம் பண்ணா போகாது சொர்க்கத்தை அடையறதுக்கான பூஜை பண்ணும் சமையலை பற்றின விசாரம் பசியை போக்குமா சமையலை பற்றி விசாரம் பண்ணினோம் பண்ணினோம் பண்ணினோம் பசி கூடி எடுத்தான் சமையலை பற்றின விசாரம் பசியை கூட்டுமே தவிர பசியை போக்காது சமையல விசாரம் ஓரளவுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பொறியியல் பண்ணுறது கத்திரிக்காயா வெண்டைக்காயா தீர்மானம் பண்ணிக்கும் அப்புறம் என்ன பண்றது நறுக்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அது தண்ணி வெண்ணில் போடு அதுக்கப்புறம் இது பண்ணு அது உப்பை போடு மிளகாய போடு எல்லாத்தையும் பண்ணி சாப்பிடும் இங்கே தர்மத்தை விசாரம் தர்ம விசாரமே தர்மத்தினுடைய பிரயோஜனத்தை கொடுக்காது தர்ம விசாரம் தர்மத்தின் பயனை தராது தர்ம விசாரம் தர்ம அனுஷ்டானத்தின் மூலமாகத்தான் பிரயோஜனத்தை கொடுக்கும் இங்கே ஆத்ம விசாரம் ஆத்ம விசாரமே பிரயோஜனத்தை கொடுக்கும் ஆத்ம அனுஷ்டானம் என்ற சொல்லே கிடையாது தர்ம விசாரம் தர்ம அனுஷ்டானம் விஷயானந்த பிராப்தி இங்க என்னன்னா ஆத்ம விசாரம் பிரயோஜம் ஆத்ம விசாரமே பிரயோஜனம் இப்போ கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துக்கிறோம் என்ன பிரயோஜனம் அதில் என்ன முகத்தை பார்க்கறதுக்கு என்ன பிரயோஜனம் கண்ணாடியில் முகத்தை பார்த்த பிறகு ஏதாவது கர்மம் பண்ணணுமான்னு அது கர்மம் பண்ண போகிறோமே கண்ணாடியில் முகத்தை பார்க்குற போது முகத்தில் இருக்கிற சரியதோஷங்களை சரி பண்ணுங்கள் அதில் சரியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம் தப்பாக இருக்கிறத திருத்திக்கிறோம் அதே தான் என்ன பண்ணுறோம்னா திருத்திக்கிறோம் இங்கே திருத்திக்கிறோங்கிற வார்த்தையை வேறு விதமாக சொல்லணும் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறது தான் வேலையே அதனால் இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் அஜகஜாந்தர பேதம் அது கர்ம ரூபம் இது ஞான ரூபம் அது வந்து என்னென்ன பொருளை சேர்ப்பது இது பொருளை தியாகம் பண்ணுவது தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு இந்த ஆத்மானந்தத்தை பற்றிய விசாரத்தை அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து இந்த முகவரையை தொடர்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஓஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வோமவத்யா தேஹாய தட்சிணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி